என்ன குறை இருக்குனர் யாதும் குறை என்ன குறையும் இல்லை என்ன குறையும் சுவாமி உங்களுக்கு என்ன குறையினார் ஆனால் பெருமாள் என்ன குறை ஒரு குறையும் இல்லை ஆறா இருக்கிறோம் நிறைவா இருக்கிறோம் மனநிம்மதியா இருக்கிறோம் வீரம் என்னால் தகையதோ அவங்க வீரத்தை நான் என்ன சொல்ல முடியும் வீரம்னா இதெல்லாம் வீரம் ஒன்றுக்கு அஞ்சுமையாக இருக்கிற வீரம்தான் வீரம் அந்த வீரத்தை சொன்ன வேண்டுமாறு தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் வேண்டுமாறும் இவருடைய கலந்ததான திருவிக்கா வெறும் குறிப்பிட தானே இவர் வலிக்க இருக்காரு காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்றவாறு கோலம் கொள்வார்கள் காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்பொருள் ஏவலுக்கேற்ப என்று சொல்லக்கூடாது பொன்னியா அதே மாதிரி வேண்டுமாறு வெறுப்பரும் வேடத்தர் பார்த்தார் அந்த உறவை கல்கி வச்சிட்டு வேண்டுமாறு இந்த தகுதி உண்டாம் பெருமான தொண்டர்கள் முடியா திருக்கூட்ட சிறப்ப ஏதோ சொன்ன அவ்வளவுதான் தெரியுதுனர் ஒரே ஒரு பாடம் நிறைவு படுத்த இந்த மாதவர் கூட்டத்தை எம்பீரான் அந்த மில் பூகள் சுந்தரம் சுந்தர தொண்டை தமிழ் வந்து பாடிய இந்த மாதவர் கூட்டத்தை எங்கள் சுந்தர பெருமான் கண்டு இவர்களுக்கெல்லாம் ஆளாதல் எனக்கு எப்படி முடியும் நான் எவ்வளவு என்ன அருகது விடையேன் என்று ஒருவாறு ஒங்கி போக உள்ளே போன பிறகு அதில் இருந்து ஒரு அடியவர் என்ன செய்தார் ஒரு அடியவர் இந்த அடியவரை வணங்காமல் உச்செல்வதா உச்சென்றாலும் அங்கே இருக்கிற பெருமான் இவருக்கு அது செய்வதா என்று பெருப்பாடியில் வரப்போகுது அந்த மாதிரி அறிவுறுத்தி இவரை நீ வணங்குவாய் என்று சொன்னி எப்படி பாட முடியும் எப்படி பாட முடியும் அவ்ளதான் கண்ணதாசன் பேக்ரவுண்ட் தான் பெரும்பாலும் அவங்களுக்குள்ள அந்த கவிதை பாட செய்யுமா ஆஹ் அந்த பேக் அது மாதிரி குடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க இப்படி பாடி அது மாதிரி அது மாதிரி இங்க அருமையா வானொலியாக பெருமான தந்தது தான் சில்லைவா அந்த அரிய கண்டியில் இப்படியாக இந்த தெருக்கூட்டத்தை தான் அவர் பின்னால் அணிந்து வாழ்த்துகிறார் அப்படி எல்லாம் பாடியவற்றை நான் பின்னே சொல்ல இருக்கிறேன் என்று சொல்லி தேவாசிரிய மண்டபத்திலே திருவாரூர்ல இருக்கிற அந்த அரியவர் கூட்டம் எப்படி அமைந்திருந்தது என்பதை சொல்லுவாராக சொல்லுவாக அரியவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி வைத்தா அரியவர் இந்த அளவு பண்பு வருகின்ற வரையிலும் நமக்கு பெருமானுடைய அந்த எல்லாம் அல்ல பெருமான் திருவருள் நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அரியனாக ஆக்கி கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளும் நல்லேன் அறியாறு அல்லால் குடியே கட்டுப்ப ஒரு காலத்திலாவது நிச்சயமா வரணுங்கிற அந்த உணர்வோடு உள்ளுமோடு வேண்டுகோளோடுதான் நிறைவு பண்ணுவோம் ஒரு காலத்துல இந்த மாதிரி அரியவராக வேணாமா கரையற வேணாமா ஆன்மா கரையறத்துக்கு தானே போனோம் அதனால எல்லாம் முருகப்பெருமாவோடைய திருவர்கள் இந்த மாதிரி நல்ல குருமூர்த்தியுடைய அருளாசி எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அடியனாக ஆக்கி பெரும்பாலுடைய திருவடியில் சேர்க்க வேண்டும் அந்த விண்ணப்பத்தோடு கூட இந்த திருக்கூட்டத்தின் சொற்பொழி வேணாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி அனணுவா படிக்கும் போது இருக்கிற இன்பம் எல்லாவற்றையும் சொல்லுகிற இயல்பு அதுல வர முடியல அதனால் இந்த மாதிரி எல்லாம் நம்மை பணிச்சு இது மாதிரி ஆட்கொண்டிருக்கின்ற அவருடைய திருவடிகளை வழங்கி நாம இருந்து ஒவ்வொரு தரமும் வந்து இதை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று நினைத்து எங்குகிற நம்முடைய அன்பு அருமை அந்தவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி நம்முடைய செயலர்களுக்கு வணக்கம் கூறி இதோடு